வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அனுக்கீர்த்தனம் மகிழ்ச்சியோடு நாம் கற்பதை ஒருபோதும் மறப்பதில்லை ஆம் மகிழ்ச்சியோடு நாம் கற்பதை ஒருபோதும் மறப்பதில்லை என்கிறார் மெர்சியர் நன்றி வணக்கம்